செல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராகவிற்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயோதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லட்சுமிபாய அமேரவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே எங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் அறுபது நோ மூர் சின்ன வாஞ்ச ஸ்ரம விபச வபுர் நைவ நாபி ஆசிய பாத்தேத்தராதிரேசரம்லோக்கி அட்டதி படுத்தரோ மயூக்கைராமேகாமித்தமாபங்கே மயூரகவிஅருணனைப் பற்றி சொல்றார் அருணனை பற்றிய வர்ணனைதான் இன்னமும் தொடருது அருணனை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றார் ஒரு அருணனை பத்தி ஒரு வழிபோக்கன் போல சொல்லலாம் அருணன் ஒரு வழிபோக்கன் என்று சொல்லலாம் வழிபோக்கன்னா வேஃபேரர் பல உலகங்களுக்கு போறவன் வர்றவன் அட்ட தீங்கிறார் வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல வாண்டஸ் அலைவன் ரோம் பண்றவன் அர்த்தம் அப்படியே சுற்றிட்டு வர்றவன் அர்த்தம் ஆனா ஒரு வழிபோக்கனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வழிபோக்கன் நடந்து நடந்து களைப்படைந்து மயக்கமாகிடுவான் வெயில்ல பத்து மைல் பதினஞ்சு மைல் நடக்கிறான்னு வச்சுக்க மயக்கம் ஆயிடுவான் இவரு அந்த காலத்து வழிபோக்கன்னு சொல்றாரு அந்த காலத்தில் பஸ் இல்லை பைக் இல்லை டிவி சுட்டி இல்லை சைக்கிள் இல்லை இந்த காலத்து வசதிகள் ஒன்றுமே இல்லை ரயில் பிளேன்லாம் ஒன்றும் கிடையாது நடந்து தான் போகணும் புலவர் வந்து ஒரு ராஜாவை பார்த்துட்டு இன்னொரு ராஜாவை பார்க்கணும்னா வசதி உள்ள புலவர் பல்லக்கில் போவார் வசதி இல்லாத புலவர் நடந்துதான் போவார் அந்த காலத்துல சேர நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு நடக்கிறதும் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு நடக்கிறதும் சர்வசாதாரணமா சகஜமா இருந்தது நடைங்கிறது அந்த காலத்துல ரொம்ப கைவந்த கலை இந்த காலத்தை இங்கேருந்து திண்டிவனத்துக்கு நடந்தே போங்க அப்படின்னா சொல்றவன பார்த்து அவன் கோவப்பட்டு அரைஞ்சால் அரைஞ்சிருவான் என்னையா நினைச்சுட்டு இருக்கிற திண்டி போன எங்கே இருக்குது நடந்தா போறதோ அப்படின்னு இப்ப நம்ம அன்பர்களுக்குள்ள திரு பச்சை பண்றாரு இயரும் திருப்பதிக்கு நடந்தே போயிடுறார் அவர் நினைச்சி நமக்கு மலைப்பா இருக்கு ஒரு நண்பரை பார்க்கறதுக்கு அவர் புறப்பட்ட போது மாயபுரத்துக்கு அவர் போக வேண்டிய வேலை இருந்தது மாயபுரத்துக்கு பக்கத்தில் ஆனந்தாண்டபுரம் என்ற ஒரு ஊர் மாயபுரத்தில் இறங்கினாரா ஆனந்தாண்டபுரத்துக்கு பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சொன்னாங்களாம் உனே ஆனந்தாண்டபுரத்துக்கு நடந்தே போயிட்டேன் அப்படின்னாரு அன்னைக்கு ராத்திரி எனக்கு பத்து மணிக்கு தூக்கம் வரல இவர் எப்படி ஆனதாண்டபுரத்துக்கு நடந்து போயிட்டு வந்தார் அப்படின்னு அவருக்கு நடக்கிறது சர்வசாதாரணமாக இருக்கு இந்த காலத்திலயே இப்படி மனுஷால பாக்கிறோமே அந்த காலத்தில் வழிபோக்குலாம் திண்டுக்கல்ல இருந்து மதுரை மதுரை டு திருச்சி திருச்சி டு திருநெல்வேலி இதெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க எப்படி வந்தீங்க நடந்து வந்தேன் எங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து அனாயாசமாக சொல்லுவாங்க கேட்குறோன்னா சரின்னு கேட்டுக்குவான் ஏன்னா அந்த காலத்து மனுஷங்க உடம்புல அவ்வளவு உரம் இருந்தது அப்படிப்பட்ட வழிபோகனை பத்தி சொல்ற அப்படி நடந்து போற போது சமயத்தில் வெயிலப்போ அவனுக்கு அவன் டீஹைட்ரேட் ஆயிடுவான் குளூக்கோஸ் எல்லாம் அவுட் ஆயிடும் அப்ப எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு சுமதாங்கி கல்லு போய் சாஞ்ச அப்படி மயக்கம் ஓட்டுருவான் ஆனா அருணனும் வந்து ஒரு வழிபோகன் தான் அவனுக்கு மயக்கமே வருது இல்லை அடுத்து சிரம விவசம் உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போய் அப்படியே சுவாதீனம் இல்லாம கிடப்பாங்க சில சமயத்துல அப்படியே கைகால் எல்லாம் போட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் மேல வண்டி ஏறினாலும் பரவாயில்ல ரோட்ல கிடப்பாங்க சுவாதீனம் இல்லாமல் ஆகிவிடுவார்கள் ஆசிய சோஷி ஆசிய சோஷின்னா முகமெல்லாம் வறண்டு போறது ஆசியங்கிற வார்த்தைக்கு முகம்னு சொல்லுவாங்க சமயத்துல வாயின்னு சொல்லுவாங்க முகமெல்லாம் வாடி வாயெல்லாம் அப்படியே வறண்டு போயிடும் தண்ணி தாகத்தினால வழிபோக்கு இப்படியெல்லாம் ஏற்படும் ஆனா அருணனுக்கு ஒரு நாள் அப்படி ஏற்படுறது இல்லை இப்படி அவன் கழிப்படையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னடா அப்படின்னா வழிபோக்கனுக்காவது சூரியன் ஆகாயத்திலிருந்து தான் ஒளி பேசுகிறான் ஆனா அருணனுக்கு அருணனுடைய பின்னாலிருந்தே சூரியன் ஒளி பேசுகிறான் அப்ப எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறான் அப்படி எரிஞ்சு பொசுகி போகணுமே அவன் ஏன் பொசுகி போகாம இருக்கிறான் ஏழும் பச்சை பசேர் இருக்குல்ல மரகதமணி போல இருக்குது இல்லையா பசுமையானது மனுஷனுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அதனால அந்த பச்சை நிறத்தினாலே மரகதமணி போல இருக்கக்கூடிய அந்த ஏழு குதிரைகளாலே இவர் உடல் களைப்படையாமல் சூரியனுடைய கதிர்களாலே வாட்டம் அடையாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற இதுல ரெண்டுமே புழுகு அதாவது சூரியன் அருணனை வாட்டுறதும் இல்லை அடுத்து அப்படியே அவருக்கு வாட்டம் வந்தாலும் ஒரு குதிரை பச்சையா இருந்தா உடனே எல்லாம் போயிடுமா சும்மா புலவர்கள் ஒரு சமத்காரமா பேசுவாங்க அவங்களுக்கு கற்பனை குதிரையை தட்டி விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு இங்கிருந்து காஷ்மீருக்கு போயிட்டு வந்தோம் அஞ்சு நிமிஷத்துல நீ யோசனை பண்ணி பாருங்க சூரிய பகவான் தன்னுடைய உடம்புல இருந்து அக்னி கதிர்கள் புறப்படுதுங்கிற போது நமக்கு முன்னால ஒருத்தன் உட்கார்ந்து வண்டி ஓட்டணுமே அந்த கதிர்கள் அவனை வந்து எரிச்சிடா அப்ப அருணனுக்கு எப்படிப்பட்ட உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சூரியனுடைய கதிர்கள் எப்படி அவனை பொசுக்காதோ அதாவது சூரியனை பொசுக்காதோ அதுபோல அருணனையும் பொசுக்காது அப்படிதான் தேவி என்று அவனுடைய மனைவி சூரியனுக்கு அவள் அவன் அருகே இருக்கிறவள் அவனோடு தாம்பத்தியம் நடத்துகிறவள் அவனும் வெந்து போகல ஆனா அவனுடைய ஒளி தாங்க மாட்டாம இவ்வளவு பிரகாசமான கண் கூச செய்யக்கூடிய கணவரோடு எப்படிடா வாழ்றதுன்னு தன்னை போலவே ஒரு டூப்ளிகேட் மனைவியை சிருஷ்டி பண்ணி சாயாதேவின்னு சொல்லுவாங்க அவள் அங்க நியமிச்சுட்டு நீ டூப்ளிகேட்னு சொல்லாத நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் இவரு வந்தாலே கண்ணு கூசுது அப்படின்ட்டு இந்த அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு ரொம்ப நாளைக்கு சூரியனுக்கு இந்த சமாச்சாரமே தெரியாது நம்ம ஒரிஜினல் ஒய்ஃபன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் சாயம் வெளுக்குது அப்ப பெரிய சண்டை வருது சக்கல சண்டையெல்லாம் இப்போ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு என்ன இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறதுக்கே நேரம் பார்த்து எதுக்கு சொல்ல வர தன் அருகே இருப்பவர்களுக்கு தன் கதிர்கள் சுடும் என்ற அறிவு சூரியனுக்கு உண்டா இல்லையா உண்டு அதனாலே அவர் என்ன பண்றார் அருணனுக்கு ஒரு சலுகை கொடுத்திருப்பாரு என்னன்னா என் கதிர்கள் மத்தவங்களை சுடும்பா ஒன்ன சுடாது எப்படி அனுமார் தீ அனுமாரை பொசுக்க கூடாதுன்னு சீதை கேட்டுக்கிட்ட உடனே பொசுக்கல இல்ல அது மாதிரிதான் இப்ப இந்த எலக்ட்ரிக் வயர் இருக்கு அந்த வயருக்குள்ள கரண்ட் இருக்கு இல்லையா அந்த கரண்ட் நீங்க தொட்டிங்கன்னா என்ன ஆகும் தொட்டு பாருங்க ஆனா அது மேல ஒரு பிளாஸ்டிக் வயர் சுத்தி இருக்கிறான் அது அந்த வைர தொட்டுக்கிட்டே தானே இருக்கு அதுக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குது எலக்ட்ரிசிட்டி அதுல பாஸ் ஆகிறது இல்லை அப்போ சராசரியா மனித அறிவுக்கு தெரியக்கூடிய ஒரு சின்ன உதாரணத்திலேயே எல்லோரையும் பொசுக்கக்கூடிய மின்சாரமானது அந்த இன்சுலேஷன் வைரை மட்டும் ஒன்னு செய்யறது இல்லைன்னு நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா இது சாத்தியம்னு சொன்னா அருணனுக்கு தன்னுடைய கதிர்கள் சுடக்கூடாதுன்னு சூரிய பகவானால் ஏற்பாடு செய்ய முடியாதா ரொம்ப ஈஸியா முடியும் எனவே அருணனுக்கு சூரியனுடைய கதிர்கள் ஒரு நாளும் சுடமாட்டா அந்த கழிப்பே கிடையாது ஆனா புலவர் மயூர் கவி என்ன சொல்றார் இந்த அருணனை கொஞ்சம் உயர்த்தணும் ஒரு கவி ஒரு கவியனுடைய அறிவு நயத்தோடு இந்த விஷயத்தை விளக்கணும் அதுக்கு என்ன சொல்றாரு முன்னால் இருக்கிற குதிரையினுடைய பச்சை நிறம் இந்த மத்திய அரசை ஆண்ட ஒரு மந்திரி ராஜநாராயண் ஒருத்தர் இருந்தார் அவர் எப்போ பார்த்தாலும் தலையில் பச்சை துணி கட்டிக்குவார் ஏன்னா யோகிகள் சொல்கிறாங்களாம் அந்த மாதிரி பச்சை துணி தலையில் கண்ணு வந்து குருடா போகாதுன்னு வெயிலில் ரொம்ப நேரம் அலைஞ்சு வேலை பார்க்குறவங்க பசும் புல்லையோ பச்சை மரத்தையோ பார்த்துக்கிட்டு கண்ணு கெட்டு போகாது அதனால இந்த ரொம்ப நேரம் சினிமாவை பார்க்கறவங்க கொஞ்சம் நேரம் வேப்ப மரத்தையாவது பார்க்கணும் இல்லை நிழலையாவது பார்க்கணும் மிலிடரியில் ஒரு ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பான் துப்பாக்கி வச்சு எயிம் பண்ணி சொல்றதுக்கு முன்னால எழுத்தாக்கி தூக்காத பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை சில வினாடிகள் பார் பார்த்து விட்டு வைக்கிறேன் ஏன்னா பச்சையானது கண்களுக்கு ஓய்வு தருகிறது குளிர்ச்சி பசுமையே எப்பவும் குளிர்ச்சி அதனால இவர் என்ன சொல்றார் குதிரைகள் பச்சையா இருக்கிறதுனால இயற்கையின் பசுமை மனிதனுடைய சூட்டை தனிப்பது போல இவருக்கு உஷ்ணம் தாக்கவில்லை என்று சமத்காரமா சொல்றாரே தவிர உண்மை வேற சில பேரு இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ஜென்ஸ் வார்டனை போட்டிருப்பாங்க சமயத்தில் அந்த ஜென்ஸ் வார்டன் சொல்லுவாரு நான் மற்ற வேலை எல்லாம் பாக்குற போது எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குதுங்க இந்த ஹாஸ்டலுக்கு வந்து உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு குழு குழு குழுன்னு ஆயிடுதுங்க அப்படிங்கிறாரு ஏன் ஒவ்வொரு பொண்ணு என்ன ஏசி மிஷினா என்ன செய்தின்னா இவருக்கு பொண்ணுகளை பார்த்தா அப்படி இருக்கு குழு குழுன்னு அது அப்படி சொல்றாரு கேரக்டர் ஆளு இத வந்து ஒரு இலக்கிய சமத்காரமாக அப்படி சொல்லுகிறாரு அதுபோல இங்கே குதிரைகளின் பசுமையானது அருணனுக்கு சூரியனுடைய வெப்பம் தாக்காதபடி இருக்கிறது என்று சொல்றாரு நான் இதனுடைய ரேஷனில் என்னங்கிறத முதல்ல சொல்லிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா என்னன்னா உபநியாசம் முடிஞ்சு வீட்டுக்கு போற போது ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்துகிட்டு இந்த மயூரகவி வரவர் ரொம்ப ஓவரா போறாருல்ல அங்க உன்யாசம் மேடையில பேச வேணாம் பாக்குறேன் பேசிட்டே போவீங்க அதுக்காக சொல்லு இது வந்து ஒரு புலவருடைய கற்பனை வளத்தை காட்டுகிறதே தவிர நீங்க இதுல வந்து இப்போ நான் சொன்னதுதான் அர்த்தம் இத வந்து பதம்பதமா பிரிச்சு பார்க்கலாம் நோ ந அப்படிங்கறதும் நோங்கதான் இந்த நோ தான் இங்கிலீஷ்ல நோன்னு வந்திருக்கு இது இந்த அப்படிங்கிறது அப்படியே லாட்டின்ல கிரீக்ல வந்திருக்கு இந்தியில இது வந்துருக்கு ந அப்படின்னு கூட வந்திருக்கு இந்த மகாராஷ்டிரா குஜராத்தி பஞ்சாபி முதலிய வடநாட்டு மொழிகள்ல இந்த நா அப்படிங்கிற சொல்லானது இல்லை என்பதை குறிப்பதாகவே இன்றும் காணக்கிறது நோ வெயில் நடந்துடும் சின்ன சின்ன சின்ன பின்னமான வாஞ்சக வாஞ்ச அப்படின்னு சொன்ன ஆசைன்னு அர்த்தம் அதாவது வழிபோக்கனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்ன ஆசை இருக்கிறது நாம மயக்கம் போடாம இந்த இடத்தை பார்க்கணும் அந்த இடத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு அந்த ஆசை சின்ன பின்னம் ஆகிவிடுகிறது மயக்கத்தினாலே அந்த மாதிரி வாஞ்சையானது ஆசையானது சின்ன பின்னம் ஆகிறது வழிபோக்கனுக்கு ஆகிறது மாதிரி அருணனுக்கு ஆகிறது இல்ல இப்பவும் கூட சில பேர் எனக்கு புத்திர வாஞ்சை ரொம்ப ஜாஸ்தியுமாங்க புத்திர வாஞ்சை அப்படின்னா புத்திரன் மகன் மேல பிரியம்னு ஆசை மகன் மேல உள்ள ஆசைய புத்திர வாஞ்சை என்ற சொல் ஆசையை குறைக்கும் சாதாரணமா பாசத்தை குறிக்கும் இந்த மாதிரி ஆசைகளையும் குறைக்கும் ரொம்ப அதி வாஞ்சித்த மிக அதிகமான ஆசை அப்படிங்கிறது அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க பேராசைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது இந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக கங்கை வரைக்கும் மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கெல்லாம் வரி போட்டான் மீன் பிடிச்சிங்கன்னா வரின்னு மீனவர்கள் பார்த்தாங்க கடல் வந்து இயற்கை கொடுத்தது அதில் இருக்கிற மீன் இயற்கை கொடுத்தது அதை பிடிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கியா வரி கொடுக்கணும் அப்படின்னு மறுத்து பார்த்தார்கள் முடியவில்லை நேராக என்ன பண்ணாங்க குயின் ஆஃப் பெங்கால் அவ வந்து யாரு ராணி ராஜாமணின்னு ராணி ராசாமணின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா கிட்ட போய் விழுந்து அழுது முறையிட்டார்கள் அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு இந்த கிழக்கு கிடக்கரை ஓரமாக மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை வெள்ளையர் ஏலம் விட்ட போது அதிக தொகை கொடுத்து முழுக்க அந்த உரிமையை தானே ஏலத்துக்கு எடுத்துருச்சு டெண்டர்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அந்த ஏலத்துக்கு எடுத்த பிறகு மீனவர்களை பார்த்து நீங்க வந்து மீன் பிடிங்க சொல்லிட்டு கங்கையினுடைய இரு கரைகளையும் இரும்பு சங்கிலியினால் பிணைத்து அடைத்து விட்டாள் அதனால வெள்ளையர்களுடைய கப்பல்கள் கல்கத்தா துறைமுகத்துக்கு போக முடியாமல் ஆய் அப்ப கல்கத்தா துறைமுகத்துக்கு போக முடியல என்ன உடனே ஆங்கிலேயர் வந்து இந்த ராணி ராசமணி கிட்ட வந்து சரணடைந்தாருல்லம்மா இப்படி பண்ணா எப்படிமா அப்படின்னு நான் தான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன்ல ரைட்டே எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த முழு ஏரியாவில் எனக்கு முழு ஆதிக்கம் இருக்கு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ எங்களுக்கு வியாபாரம் போயிடுமே அப்படின்னா ஏன்னா அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு முத முதன்னு வியாபாரத்துக்கு தான் இங்கே வந்தான் அப்போ அந்த அம்மா சொல்லிச்சேன் நான் வந்து இந்த செயின் எடுத்து விட்டுறேன் உங்களுக்கு ஷிப்பிங் நடக்கும் ஆனால் இந்த கிழக்கு கடற்கரை உரமாக மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு வரி போடக்கூடாது அந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நான் சரியான வேற வழி இல்லாமல் எழுத்துக்கொண்டாரு அப்ப வெள்ளையர்கள் நம்மளை எப்படி மடக்கிட்டா ரொம்ப சாது பேசிக்கொண்டார்கள் இந்த செய்தியெல்லாம் செய்தி பேப்பர்ல ரொம்ப பிரபலமா வந்தது அதான் சின்ன வாஞ்ச வீணாய்ப்போனா ஆசைகள் வெள்ளையருடைய ஆசை என்ன இருந்தது நிறைய பண சம்பாரி சல இருந்து அது வீணா போச்சு சின்ன வாஞ்சகப்பு விவச விவச அப்படின்னா சாதாரணமா கிள்ளனா கூட தெரியாது சுரணை இருக்காது அந்த மாதிரி சில பேர் மயக்கம் போட்டுருவாங்க அப்படி மயக்கம் போடுகிற போது விவசாய சொல்ற சுவாதீனம் இல்லாமல் தன்னுடைய உடம்பு உறுப்பில் உணர்ச்சியே இல்லாமல் கைகால் சுவாதீனம் இல்லாமல் இழந்திருக்கிற நிலைமைய விவசாய சிரம விவசாயின உழைப்பினாலே அடைந்த உடல் நஷ்டம் மனிதர்கள் அதிகமாக வெயிலில் உழைக்கிற போது நிறம் கருத்து போகுது பித்தம் அதிகமாகுது முடி நரைக்கிது முடியே இல்லாமல் போயிடுது தலையில் இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் பரிகாரம் சொல்லிருக்கிறாங்க ஆயுர்வேதத்தில் நரமுடிக்கு பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆயுர்வேதிக்கு சொல்லி என்னுடைய குரு சொல்லுவார் ஒரு ஆளுக்கு தலை முழுக்க நரைச்சி போச்சு அவருக்கு ஒரு வைத்தியர் வந்து ஒரு தையலை செஞ்சு கொடுத்து அவர் நாற்பது நாள் தடவை இது பெர்மனண்டாக கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா டையில் அது அந்த முடியில இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிரந்தரமாக உற்பத்தி ஆகும்படியாக பண்ணக்கூடிய ஒரு மருந்து அதே மாதிரி வழுக்கத்தலையில மறுபடி முடி முளைக்கி வைக்கக்கூடிய பக்குவம் எல்லாம் இருந்தது அதுக்கு ஆயுர்வேதத்துல கஜதந்த பஸ்மம்னு சொல்லுவாங்க யானை என்னுடைய தந்தம் அந்த தந்தத்துல பொம்மை செய்கிறவர்கள் பொம்மை செய்யற போது சீச்சுக்கீழ போட்டுருவாங்கல பீசஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இடிச்சு தூளாக்கி அது அஞ்சனக்கல்னு ஒரு நாட்டு மருந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதோட சேர்த்து மண்பானையில வச்சு சீலமெண் சுத்தி பசுபமாக்கினா நீலிபிங்காதி தைலத்தோட அல்லது மாலத்தியாதி தைலத்தோட சேர்த்து தடவுனீங்கன்னா முடிவு என்று வைத்திய சாஸ்திரத்துல போடுற அந்த காலத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெண் பிரசவத்தினால் தான் அடைந்த வயிற்று தொய்வு மார்பக தொய்வு உடல் தொய்வு முதலிய முதுமையை மாற்றிக்கொள்வதற்கு மாதுளம் பட்டையினால் செய்யப்பட்ட ஒரு லேபனம் மருந்து இருக்கு அதை தடவிக்கிட்டு அந்த சதையெல்லாம் மறுபடியும் இறுகிக்கும் குமரி மாதிரி ஆயிடுவான் அதனாலதான் தசரதன் இவ கௌசல்ய கல்யாணம் பண்ணது எப்போ ஏழம் கல்யாணம் பண்ணா பல நூறு பிறகு அவனுக்கு ஏத்த ஜோடியா இருந்தா எப்படி நடமகாராஜனுடைய மனைவி தமயந்தி இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து இரண்டு ஆண் பிள்ளைகளும் பதிமூன்று வயது பாலர்கள் பிறகு நடனை காணவில்லை என்பதற்காக தமயந்தியுடைய தகப்பனா இரண்டாவது சுயம்பரம் அனௌன்ஸ் பண்றாரு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பொண்ணுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒவ்வொரு பையனுக்கும் பன்னெண்டு பதிமூணு வயசு அவளுக்கு என்ன வயசு இருக்கும் உடம்பு எப்படி இருக்கும் இப்படி அப்படி கிளவிக்கு யாராவது வருவானா சுயம்பரத்துக்கு ஆனா இந்திய நாட்டு அரசர்கள் அத்தனை பேரும் வந்தார்கள் சுயம்பரத்துக்கு ஏன் அப்படின்னா தமையந்தியனுடைய அழகு அப்படி இருந்தது அது என்ன அழகு அப்படிதான் இப்படி சில பக்குவங்கள் வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு பிரசவத்துக்கு பிறகும் ஒவ்வொரு குழந்தைக்கு பால் கொடுத்த பிறகும் மறுபடியும் அந்த உடம்பு எவ்வளம் அடைவதற்கு என்று வைத்திய பக்குவங்கள் இந்த நாட்டில் இருந்தன அதனால எத்தனை வருஷமானாலும் அந்த காலத்து பெண்கள் இளமை மாறாமல் இருந்தார் அதெல்லாம் வந்து நேச்சுரல் வே அப்படி இவர் சொல்ற வெயிலினாலே உழைப்பினாலே களைப்பினாலே சிரம விவசம் சுயநெனவு இழந்து போய் இருக்கிற வப்புகு வப்பு உடம்பு அந்த மாதிரி உடம்பு வழிபோக்கனுக்கு ஏற்படும் ஆனா நெய்வ ஏற்படாது யாருக்கு அருணனுக்கு அடுத்தாப்புல நாசிய சூஷி ஆசியன்னா முகம் அத வாயுன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சோஷினா வாடுதல் வறண்டு போதல் இதுக்குதான் வந்து சோஷிங்கிறது வெயில ரொம்ப அலைஞ்சவங்களுடைய மூஞ்சி பாத்தீங்கன்னா கண்ணி கருத்து போய் பரிதாபமா இருக்கும் அதுல இந்த சில சேட்டு பெண்கள்லாம் வெயில் அலைகிறாங்கன்னு வச்சுக்க நிறங்க உடனே மாறிடும் வெயில வெயிலே பாக்காத பெண்களை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயில் அலைய விட்டிங்கன்னா அப்படியே காதலாம் சிறந்து முகமெல்லாம் கருத்து தனிதாக மாயி என்னமோ இமயமல ஏறிட்டு வந்த மாதிரி இருப்பாங்க அவங்களை பார்த்தா அதுக்கு பேருதான் ஆசிய சோஷிங்கிறது சோஷின்னா வாடி வறண்டு போதல் வெயில் அலையறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் இந்த போஸ்ட்மேன் உத்தியோகம் பாக்குறாங்கல்ல அவங்களை கேளுங்க சார் வெயில் அலையறது நான் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஏன் பையன் உங்களுக்கு தர்றேன் ஒரு நாளைக்கு அலைங்கல உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அவ்வளவு கஷ்டம் வெயில் அலைஞ்சு கலெக்ஷன் பண்றாங்களே அவங்கள பார்த்து நான் ரொம்ப இறக்கப்படுவேன் அது ரொம்ப கடுமையான ஒரு வேலை இப்போ ஆபீஸுக்குள்ள ஏசி ரூம்ல அல்லது ஃபேனை போட்டுக்கிட்டு உக்காந்து எழுதுறவங்களுக்குலாம் சா என்ன கடினமான உழைப்பப்பா நமக்கு வர்ற சம்பளம் பத்தாதப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இங்க வெயில் அலையிறவங்க வெயில உக்காந்து கல் உடைக்கிறவங்க வெயில் உக்காந்து கட்டடம் கட்டுறவங்க ரோடு போடுறவங்க தார் ரோடு போடுறவங்கலாம் பார்த்துருக்காங்களா என்ன பாடுபடுறாங்க ஆசிய சூழ்ச்சி மூஞ்சி கண் கை காலி எல்லாம் அப்படி காஞ்சு போயிடும் வறண்டு போயிடும் அவங்களுக்கு தான் கடுமைய கடுமையான உழைப்புனா என்னன்னு தெரியும் காஞ்சிபுரத்துல ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த காலேஜ கட்னவர் யாருன்னா ரங்கநாத யாதவ்னு ஒருத்தர் அவரு பள்ளிக்கூடம் படிக்கிற போதே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரான் டே நம்மெல்லாம் மாடு மேய்க்கிற தொழில் பாக்குறவங்க இனிமேல் தொடர்ந்து நம்ம வந்து ஒன்னு படிக்க வைக்க முடியாது படிச்சது போதும் மாடு மேய்க்கப்படான்ட்டாரா அப்ப இவர் என்ன சொன்னாரா சரி நான் என் சொந்த உழைப்பில் சம்பாரித்து நான் படிச்சுக்கிறேன் இந்த தொழிலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்ன பண்ணுவாரான் காஞ்சிபுரத்துக்கு இரநூறு லிட்ரு பால் வாங்கிட்டு வந்து இவரே சைக்கிள் மிதித்து இரநூறு லிட்டர் பாலையும் டெய்லி விற்று அதை காசாக்கி அதுக்கப்புறம் பையிலே பேண்ட் ஷர்ட்டு புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு புக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் படித்து டெய்லி இப்படி பண்ணுவாரான் டபுள் ஆகிட்டு பால் வியாபாரம் ப்ளஸ் பள்ளி மாணவன் இப்படி படித்து பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் அரிசி வியாபாரம் பண்ணி எப்போவுமே கையை கிடைக்காத வியாபாரம் அரிசி வியாபாரம் தாங்க ஒரு நாலு லிட்டர் அரிசியை வாங்கிட்டு நேரு வீதி பக்கத்தில் நெல்லுங்க அரிசி அரிசின்னு கூவுங்க ரெண்டு மணி நேரத்தில் விற்று உடனே லாபம் அடுத்து பத்து படி வாங்குங்க அப்புறம் அடுத்து இருபது பொடி வாங்குங்க ஒரு மாதத்தில் அரிசி கடை வச்சிடலாம் அரிசி பறக்கும் பஞ்சாப் பறக்கும் நல்ல சரக்கு அழியாத சரக்கு எல்லாருக்கும் வேண்டிய சரக்கு அதில் கிடைச்ச பணத்தை வச்சு ஒரு ஓலக்கட்டகை போட்டு அதில் நாற்பது பேர் கொண்ட ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தேன் படிப்படியா அது கல்லூரியாக வளர்ந்து இன்னைக்கு ஆயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்டர்நேஷனல் லெவலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படி ஒரு காலேஜா மாறி இருக்குது உழைப்பினால் முன்னுக்கு வந்துடும் அவர் மாதிரி ஆளுட போய் கேட்கணும் வெயில் அலையிறதுனா என்ன அப்படின்ட்டு இருநூறு பாலையம் வித்தாகணும் அன்னைக்கு வித்தாத்தான் கையில காசு கிடைக்கும் அந்த காசு கிடைச்சாதான் அன்னைக்கு சாப்பாடு காசு கிடைச்சா புத்தகம் வாங்க முடியும் ஃபீஸ் கட்ட முடியும் படிக்க முடியும் இப்படி கஷ்டப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அந்த மாதிரி வடிப்போக்கன் கஷ்டப்படுற மாதிரி அருணன் கஷ்டப்பட மாட்டான் வழிபோக்கர்கள் பத்தியத்தராணி அப்படின்னு சொன்னா துன்பங்கள்னு அர்த்தம் ஒட்டு ஆனா இந்த சொல் எப்படி வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் பத்திய அப்படின்னா ரெண்டு அர்த்தம் பாதையில் செல்வது நல்ல பாதை அப்படிங்கிறதுக்கு பத்தியானு அர்த்தம் இன்னொன்னு மங்களம்னு அர்த்தம் அப்படின்றான் மங்களின் தேவதை மகாலட்சுமிக்கு பத்தியன்னு ஒரு பேரு நீங்க வைத்திய லேகியம் வாங்கினீங்கன்னா என் மருந்து சாப்பிட்டா நீங்க பத்தியமா இருக்கணும் அப்படி பத்தியம்னா ஒரு நெறிப்படி உங்க உடம்புக்கு எது நல்லதோ அந்த மாதிரி அடக்கமா இருக்கணும்னு அர்த்தம் இதே வார்த்தை தான் அது இந்த இதர அணி இதர அப்படிங்குற வார்த்தைய பத்தியங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல போட்டா என்ன அர்த்தம் வருன்னா சம்ஸ்கிருதத்தில் என்ன பழக்கம்னா இத்தரங்கிற வார்த்தை அதுக்கு முன்னால் இருக்கிற வார்த்தைக்கு நேர்மாறான பொருளை கொடுக்கும் பத்தியனா மங்கலம் இத்தரனா அமங்கலம்னு அர்த்தம் பத்தியேத்தரம் அப்படின்னா உங்கள் வாழ்விலே நீங்கள் அடைந்திருக்கிற அமங்கலங்கள் நீங்கள் செய்த பாவங்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட விதி கெட்ட தளவிதி உங்களுடைய போராத வேலை துன்பங்கள் அதை வந்து பத்தியத்தராணி அப்படிங்கிறார் இந்த பாவங்கள் சம்பாதிக்கிறது ஈசி அத போக்கிறது கஷ்டம் மாந்திரிகளை சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு மந்திரபாதம் வைக்கிறது ஈஸி எடுக்கிறது கஷ்டம் மருந்து வைக்கிறது ஈஸி எடுக்கிறது கஷ்டம் ஆக்குறது கஷ்டம் அழிக்கிறது ஈசி எப்பவுமே அது பாவங்களை கணப்பொழுதலை சம்பாதிச்சிடும் பூஜா பட்டன் சொல்லி ஒரு லேடி ஒரு ஃபீமேல் ப்ரொடியூசருங்க பாம்பேயில ஒரு லேடி ப்ரொடியூசர் சினிமா எடுக்கிறம்மா இந்த அம்மா எப்படி படமா எடுக்கும்னா செக்ஸ் படம் எடுத்தா தான் சீக்கிரமா ஓடும் அப்படின்னு சொல்லி ஆபாச படம் எடுக்கும் அதே மாதிரி நல்லா ஓடும் நல்லா வசூலாகும் பணத்தை பார்க்கும் சமீபத்தில் என்ன பண்ணிச்சு ரோக்ன்னு ஒரு படம் எடுத்துச்சு ரோகுனா போக்கிரி ரபடி பயன் நடத்தும் சினிமா பேர் பார்த்தீங்கல்ல ரோகு அப்படி படம் எடுத்து வேணுன்னே ரொம்ப ஆபாச சுகரட்டியெல்லாம் ஒட்டி பார்த்துச்சு ஆனால் இந்த விஷயம் பருப்பு வேகலை என்னன்னா படம் நல்லா ஓடவில்லை பத்திரிக்கைக்காரங்களுக்கு விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்தனதான் எழுதி பார்த்துச்சு ஒன்னும் ஒன்றும் நடக்கல அப்ப அந்த அம்மா ஒரு ட்ரெக் பண்ணிச்சு பாருங்க என்னன்னா அதோட ஃப்ரெண்டு வந்து ஒரு விமென்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கு பெண்கள் கல்லூரி பேராசிரியை அந்த அம்மா கிட்ட சொல்லி அம்மா நீ வந்து எல்லா பத்திரிகைலையும் இந்த படத்தை கண்டித்து எழுதுமா அப்படின்னு உடனே அம்மா எழுதிச்சு இந்த சினிமா பெண்ணினத்தையே அவமானப்படுத்துகிறது ஆபாசம் தாங்கவில்லை இளைஞர்களும் மாணவர்களும் கெட்டு வீணா போவார்கள் எனவே இப்படி படத்தை உடனடியாக அரசு தடை செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதிச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு பத்திரிகை வருது மறுநாள் எல்லா தியேட்டர் ஓடி சூப்பர் ஹிட் ஆகி போயிடுச்சு நூறு நாள் நூத்தி ஐம்பது படம் பார்க்க கூடாதாம் அந்த படம் ரொம்ப அசிங்கமாடா வாடா அதை போய் பார்ப்போம்டா மனுஷனுக்கு எப்பவுமே தடை செய்யப்பட்ட விஷயத்துல தான் பிரியன் ஜாஸ்தி ஃபர்பிடன் ஆப்பிள் ஸ்வீட் அப்படின்னு இங்கிலீஷ் ஒரு பழமொழியை உன்னை செய்யாதேன்னு சொன்னா ஏன் செஞ்சா என்ன அந்த ரூமுக்கு போகாதீங்கன்னா ஏன் போனா என்ன அங்க பார்க்காதேன்னா ஏன் பார்த்தா என்ன அப்படிதான் கியூரியாசிட்டி தோணும் அப்போ ஒன்றை செய்யாதே என்ற சாத்திரம் நமக்கு ஒன்று விதித்தால் அதுதான் நம்ம நாட்டமா போய் செய்வோம் அப்போ பாவங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த பூஜா பட்டுங்கிறமா தான் பணம் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவு மலினமான ஒரு சரக்கை வாலிபொருள உள்ளங்களை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஹோல்சேல்ல வியாபாரம் பண்ணிடுச்சு அத்தனை பேரும் கெட்டு உடம்பு கெட்டு உள்ளங்கட்டு நாசமா போனதுக்கு அந்த அம்மா தான் காரணம் பாவத்தை எவ்வளவு சுலபமாக சம்பாதிச்சுக்கிச்சு ஆனா புண்ணியத்தை இளையத்தில் சம்பாதிக்க முடியுமா கஷ்டம் அதான் சொல்றார் பத்தியேத்தராணி உங்கள் மங்களங்களுக்கு குந்தகமான பாவங்கள் வண்டி வண்டியா நாம செய்திருக்கிறோம் பிரதிபந்தகம் சொல்லுவாங்க சில பேர் யாகமா பண்ணுவாங்க இவங்க ஆசைப்படுற ஒரு காரியம் நடக்காது எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு பத்து யாகம் பண்ணிட்டேங்க புளிப்பிச்சு ஒன்னும் காணாம் பிசினஸ் விருத்தியாகணும் சொல்லி அஞ்சு யாகம் பண்ணேன் ஐம்பது கோயிலுக்கு போனேன் அந்த செலவு ஆனதுதான் மிச்சம் பிசினஸ் ஒண்ணும் விருத்தியாகிற மாதிரி தெரியல காரணம் என்னன்னா ஒரு பெரிய கர்மா அங்க பிரேக் நீங்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த ஒரு மாபெரும் பாவம் இமயமலை சுவர் போல இருந்து குறுக்கே தடுக்கிறது பிரச்சனை அதான மங்கள குந்தகமான பாவங்கள் உங்களுடைய அந்த அமங்கலங்களை பாவங்களை அழிக்கட்டும் எது அழிக்கட்டும் அருணனுடைய அருள் ஒளி அழிக்கட்டும் இப்போ நமக்கு தான் ஒரு விஷயத்தை போக்குறதுங்கிறது கஷ்டம் இப்போ ஒரு வேட்டியில் காப்பி கொட்டிட்டோம் கொட்டி மூணு நாள் ஆச்சு காப்பியோ நல்ல நரசூஸ் காப்பி ஸ்ட்ராங் காப்பி நீங்கள் அலைச்சி பார்த்தா போகாதது கரை போயிட்டா கூட இங்கே தான் காப்பி கொட்டுச்சுன்னு யாருமே பார்த்தா கண்டுபிடிச்சலாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குன்னு சொல்லி சில டிட்டர்ஜென்ட் வச்சிருக்கிறான் அசிடிக் அதை போட்டிங்கன்னா உடனே அது நீங்கிடும் என்னடா நம்ம போட்டு இத்தனை தேய்ச்சம் போகலை இது போட்ட உடனே உடனே போயிடுச்சு எப்படி அப்படின்னா அதை போக்கக்கூடிய சக்தி இருக்குது வீரியம் இருக்கு அது மாதிரி அருணனுடைய ஒளியானது உங்க மேல படும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதனாலதான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க காலையில அருணனுடைய ஒளி உங்க மேல படரால எந்திரிங்கன்னு சொல்றேன் சூரிய ஒளி நம்ம மேல எல்லாருமே படுது எப்போ பதினோரு மணிக்கு மேல நிச்சயம் படுது வெளியே வந்தா நான் விட்டு ஆனா அருணனுடைய ஒளி எப்ப படும் அஞ்சு நாற்பது அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு தான் படும் அஞ்சு முப்பத்தஞ்சுல இருந்து படும் ஒரு பத்து நிமிஷம் தான் அருணனுடைய ஒளியெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் சூரிய ஒளி வந்துருக்கு சூரியனுடைய ஒளி பட்டா மட்டும் பத்தாது அருணனுடைய ஒளி நமக்கு படணம் ரொம்ப புண்ணியமானது அந்த ஒளியிலே செய்யப்படும் பூஜைகள் பத்து மடங்கு பலனடிக்கும் என்று சொல்லியிருக்க ஒளி உங்க மேல பட்ட உடனேயே உங்கள் பாவங்கள் அமங்கலங்கள் நீங்குகின்றன நீங்க வேண்டும் நீங்கட்டும் அப்படிங்கிற நல்லதுக்கும் அப்படிதான் கெட்டதுக்கும் அப்படித்தான் ஒரு ஒரு தீய பார்வையும் புண்ணியத்தை அப்படியே கடற்கரகடன் இறக்கும் ஒரு நல்ல பார்வையும் பாவத்தை போக்கும் அறம் வளர பாவம் தேயும் பாவம் பெருக அறம் மாயும் இதுதான் பெரியவங்க வாக்கு இந்த சனி பகவானை பிடிச்சி ராவணன் ஜெயில போட்டான் நவகிரகங்களை பிடிச்ச போது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சாதாரண தண்டனை கொடுத்தான் சனி பகவானுக்கு மட்டும் என்ன பண்ணினா ஸ்பெஷல் இம்ப்ரூசன்மெண்ட் போட்டான் ஏண்டாண்ணா என்னமோ நீ வந்து நவகிரகங்களே பெரிய பிஸ்தா நீ பாத்தீன்னா எல்லாரும் வீணா போவாங்களாம்ல எங்களா பாடுறா என்ன அப்படின்னு முறைச்சுக்க நின்னா போன உடனே சனி பகவான் அழுகுறாரு நான் என்ன பாவம் பண்ணேன்னு பகவான் என்ன போட்டு வாட்டுறான் ஊர்ல இருக்கிற ஜனத்தை போற நான் வாட்டினதுக்கு இன்னைக்கு என்ன போட்டு அவன் வாட்டானா நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு கும்பிட்டு வந்த போது நாரதர் பகவானால் அனுப்பப்பட்டு அங்கே வர்றார் வந்து நாரதர் சொல்றார் அப்பா சனீஸ்வரா உன் தப்பு ஒண்ணும் இல்லை பகவான் சொன்ன ஆணைப்படிதான் நீ செயல்பட்டு இருக்கிற தான் நீ தண்டிச்சிருக்கிற ஒன்றும் தப்பு இல்லை இந்த ராவணனை ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவனுடைய வரமெல்லாம் அப்படி இருக்கு அதனால நீ என்ன பண்ணு வாலி இருக்கிறான் இல்லையா கிட்ட சொல்லு அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நான் வாலி எங்கே போய் பார்க்கறது அப்படின்னா வேணா நீ சொன்னதா நான் போய் சொல்லட்டுமா அப்படின்னா சொல்லுங்க சாமி அப்படின்னு நாரத நேர வாலிக்கிட்ட போன அப்பா சனி அனுப்பி நான் வந்துருக்கிறேன் அப்படின்னா அவன் பயந்துட்டான் சனி எதுக்கு அனுப்புறான் உங்களை இங்க அப்படின்னா இல்லப்பா அவன் உதவி தேடி வந்து உன் உதவி அவனுக்கு வேணுமா அப்படின்னா என் உதவி என்ன செய்ய ராவணம் போட்டு உதைக்கிறான் அவனை அவனை போல பல மடங்கு பலசாலினி மேற்கொண்டு உனக்கு வரம் இருக்கு உன் எதிரியினுடைய பலத்துல சரி உனக்கு வந்துரும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுப்பா சனி பகவான் இல்லாம நவகிரகங்கள் கஷ்டப்படுகிறார்கள் தேவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்னென்னா எப்பவுமே வில்லன் இல்லைன்னா ஹீரோ சோபிக்க மாட்டார் இந்த சனி இல்லாட்டி வாழ்க்கையை சரிபடாது அதனால சனி பகவான் கட்டாயம் வேணும் உடனே வாலி என்ன பண்ணா ராவணன அப்படியே வாலில் கட்டி தூக்கிட்டு வந்து தன் மகன் அங்கதனப்ப கைகோடு இந்த தொட்டியில் படுத்திருக்கிற போது அவனுக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி கட்டி தொங்கப்பட்டான் ராவணன் வாராடே பத்து தலை பூச்சி அப்படின்னு இவன் ராவணன் கட்டி தொங்கிக்கிட்டே இருபது கையும் ஆட்டிக்கிட்டு ரெண்டு காலையும் உதச்சிக்கிட்டு பத்து தலையும் ஆட்டிக்கிட்ட இது அங்கதனுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு ஆஹா இப்படி விளையாடிச்சாம கிடைக்கணுமே அப்படின்னு வாலி வந்து வீட்டு விட்டு வெளியே போன அவன் மனைவி தாரை வந்தாள் அங்கதனுடைய தாய் வந்து என்னடாக்கன்னா பொம்மை எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஷோக்கா இருக்குமா அப்படின்னா அப்ப ராவணன் சொன்ன அம்மா தாயே தாய் குலமே நீ மனசு வச்சாதான் எனக்கு நடக்கும் உங்க வீட்டுக்கார்ட சொல்லி அவர் என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் மேற்கொண்டு இலங்கையில எங்க அண்ணன் குபேரன் கொள்ளையடிச்சு வச்சிருக்க ஏகப்பட்ட வைரமும் தங்கமும் மூட்டை மூட்டையா தர்றேன் சாம்ராஜ்யத்தில் தங்கம் உயரம் கம்மி அவர் நடந்து போற ரோடு பூரா தங்கம் உயரத்தை நான் கொட்டிடுறேன் அடுத்தாப்புல நிலப்பரப்பு எந்த ஏரியாவுக்கு வேணும்னு சொல்லுங்க நான் பட்டாபுறேன் அது இன்னொருத்தின் நிலம் பரவாயில்ல அது என் நான் போய் நின்று அவன் சரினு கொடுத்துருவான் அதை கூட நான் பட்டா போட்டு அப்படின்னு சொல்லி கெஞ்சிடான் உடனே தாரை அன்னைக்கு ராத்திரி வாலிக்கு காலம்பிக்கி விடுறபோது ஏங்க போனா போதுங்க அவுத்து விடுங்கப்பாவை ரொம்ப கத்துறான் கதறான் அப்படின்ன உடனே மறுநாள் ராவணன் கேய் இனிமே ஒடுங்கா இருப்பியா அப்படின்னு அவுத்துபடியா நான் ஓடிடுறேன் அப்படின்னா இப்போ நான் அவுத்து விடுறது பெருசு இல்லை சனியை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்காமல என்ன சரி அவனை ரிலீஸ் பண்ணி விடு அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா நான் வந்து ஒன்று அவுத்து விடுவேன் சரி அப்படின்னா இலங்கைக்கு போயிட்டான் அப்போ இந்த வாலி இருக்கிறான வாலி வந்து தெற்கு நோக்கி சிவலிங்கம் இருக்கிற மாதிரி வச்சு பூஜை பண்ணுவான அப்படி ஒரு கோவில் சாரி கிழக்கை நோக்கி இவன் அமர்ந்து கொண்டு மேற்கு நோக்கி சிவன் இருக்கும்படி வச்சு பூஜை பண்ணுவானோ அந்த மாதிரி ஒரு கோயில் இப்போ கோழியனூர்னு சொல்கிறீங்களே விழுப்புரம் பாண்டிச்சேரி ரூட்டில் இருக்கு அது விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு வர ரூட்ல ஏழு எட்டு கிலோமீட்டரில் கோழியனூர்னு ஊர் அந்த கோழியனூரில் அவன் ஒரு சிவலிங்கம் அமைச்சு ஒரு சின்ன கோயில் கட்டியிருந்தான் அந்த கோயிலில் இந்த சனீஸ்வரனுக்கு தெற்கு நோக்கி ஒரு சன்னதி வச்சு நீ இங்கே இருந்து இலங்கையிலேயே பார்த்துக்கிட்டு உன் அருள் பார்வை பட்டுப்பட்டு அவன் குட்டம் கொடுங்கணும் அப்படின்னு அங்கே அவனுக்கு ஒரு விக்கிரகம் அமைச்சு அதில் அவன் இருக்கும்படி பண்ணி பிரதிஷ்டை பண்ணான் இன்னைக்கும் அந்த கோவிலும் இருக்கு அந்த சனீஸ்வரன் சன்னதியும் இருக்கு அவன் பார்த்து பார்த்து தான் ராவணன் ஒளிஞ்சு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க சனீஸ்வரனை போய் அவன் எதிர போய் நிற்காம சைட்ல போய் நின்று எப்பா என்ன பார்க்காத என் பாரு என் கஷ்டத்தை பாரு அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி வணங்கிக் கொள்ளலாம் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு பார்வை மாத்திரத்திலே நன்மைகள் அழிவதும் தீமைகள் அழிவதும் தெய்வீகத்திலே சர்வசாதாரணம் அதைதான் இங்க சொல்றார் என்ன சொல்றார் சபையத்தூ அழியட்டும் அழிக்கட்டும் பவதாம் பவதாம்னா உங்களுடைய யாருடையன்னா உங்களுடைய உங்களுடையன்னா அது இப்ப இங்க உக்காந்துருக்கீங்களே உங்களுக்கு மட்டுமான இல்ல இந்த சூரிய சதகத்தை யார் படித்தாலும் சரி தேவேந்திரன் படிச்சா உங்களுடையங்கிறது அவனுக்கு காட்டும் பாதாரத்தில் படிச்சா அவங்களுக்கு நார்த்ல படிச்சா நார்த் இந்தியன்ஸுக்கு அமெரிக்காவில் படிச்சா அமெரிக்கன்ஸு மொத்தமா உங்களுடைய த பேரஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டா அந்த கடிதத்தை கொண்டு வருகிறவர் என் நண்பர் அப்படின்னா அதை யார் கொண்டு போனா அதை செல்லும் அது மாதிரி சொல்றார் பவத்தாமனு தேவர்களும் சூரியனுடைய புகழை பாடுகிறார்கள் அவங்க எல்லாம் பாடுவாங்களான்னு கேக்குறிங்களா நமக்கு எப்படி கஷ்ட நஷ்டம் வருதோ வாழ்க்கையில் அதே மாதிரி தேவர்களுக்கும் வருதுங்க ஒரு தடவை ஒரு பாண்டியம்மன் என்றான் அவனுக்கு பிள்ளைகள்னு சொல்லி சிவபெருமான் உனக்கு பூஜை பண்ணியனா அப்ப வந்து பார்வதியை நான் அவனுக்கு மகளா பிறக்குறேன்னு சொல்லி ராஜராஜேஸ்வரி என்ற பெயரோடு மகளாக பிறந்து வளர்ந்தாள் அப்படி வளரும் போது அவள் சொக்கட்ட நல்லா ஆடுவாடான் சொக்கட்டம் ஆட்டத்தில் அவளை தோக்கடிக்கவே முடியாது அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல இளவரசர்கள் வந்தார்கள் மன்னர்கள் வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் அவள் இந்த போட்டி வச்சா என் கூட சொக்கட்டம் ஆடி யாரு ஜெயிக்கிறீங்களோ அவனுக்கு தான் நான் மனைவியேன் ஒருத்தரும் ஜெயிக்க முடியல கடைசியில் பரமசிவனே வந்தார் வரும்போது கிழவராய் வந்தார் ஏன்னா வாலிபனா வந்தா ராஜராஜேஸ்வரி தன்னை இன்னார் என்ன எண்ணம் கண்டு கொண்டு இந்த அழகிலே ஆசைப்பட்டு ஆட்டத்துல விட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் நாம் அப்படி ஜெயிச்சோங்கிற பேர் நமக்கு வேண்டாம் நிஜமாவே அவளை ஆட்டத்துல ஜெயிக்கணும்னு சொல்லி வயோதிகராய் வந்து சொக்கட்டான் அந்த அம்மாவை ஜெயிச்சிட்டார் இவர் சொக்கட்டான் ஆடுறபோது தேவர்களில்ல யமதர்மராஜா வாயு இந்திரன் அஸ்வினி தேவர்கள் இந்த அஞ்சு பேரும் இந்த கிழவனுக்கு ஆசைய பாத்தியாடா தலையெல்லாம் நரைச்சு போச்சு கைகாலாம் நடுங்குது இந்த வயசுல இவர் சொக்கட்டா ஆடி ஜெயிச்சு இந்த அம்மாவுக்கு தாலி கட்ட போறாரு ஆசை யார விட்டது காமத்துக்கு கண்ணு இல்லை அப்படின்னு கேலி பண்ணாங்கன்னா இவரது கேட்டுக்கிட்டு சும்மாவே இருந்தார் ஜெயிச்ச உடனே ராஜராஜேஸ்வரிடைய தகப்பனார் பாண்டியம்மனன் வந்து ஐயா நீங்க ஜெயிச்சுட்டீங்க வாஸ்தவம் ஆனா வந்து நீங்க இந்த வயசா இருக்கிறீங்க இந்த வயசுல எப்படி கட்டி கொடுக்கறது அப்ப அவர் சொன்னார் பாண்டியம்மன்னா நீ பரையறிவித்த போது என் மகளை யார் சொக்கட்டான் விளையாட்டில் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு என் மகளை மனம் ஒடித்து தருகிறேன்னு சொன்னீங்க தவிர அப்படி சொக்கட்டான் விளையாட வருகிறவர்கள் வாலிபர்களா இருக்க வேண்டும் கண்டிஷன் போட்டியோ அப்படி சொல்லலையே அதனால கட்டியே கொடு அப்படிங்கிறார் ஒரே போராட்டமா இருக்குது அந்த மாதிரி ராஜராஜேஸ்வரிக்கும் தர்ம சங்கடமா இருக்கு ராஜாவால ஒன்னும் செய்ய முடியல எல்லாம் கண்ணீர் வெடிக்கிறாங்க ராஜா சொல்றான் ஐயா பெரியவரே வேற எது வேணாலும் கேளுங்க இந்த ராஜ்யத்தையே கொடுத்துட்டு நாங்க மகளை கூட்டிட்டு காட்டுக்கு போயிடுறேன் இது மட்டும் வேணாம் என் பொண்ணோட வாழ்க்கையை பாடாக்காதீங்க அப்படின்ன உடனே அவர் சொல்றார் நான் சரின்னு போயிடுவாப்பா சொன்ன வாக்கு மீறியவன் உனக்கும் ஒரு வம்சத்துக்கும் தீரா பழி வருமே அப்படின்னும் போது அவன் தன்னுடைய பூஜை அறையில சொக்குநாதன தான் வச்சிருக்கிறான் அங்க போய் கும்பிடறான் சொக்கனாத பெருமானே இவ்வளவு காலமா உன்னை கும்பிட்டுறதுக்கு இப்படியா எனக்கு சோதனை கொடுப்பேன் அப்படின்னு உடனே இவர் இந்த கிழவர் இங்கேருந்து சோதனை ஒன்னு நான் கொடுக்கலையே அப்படின்றாரு யோ நான் ஓன்ட்ட பேசலையா இங்கே பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு கொஞ்சம் வெளியே வந்துதான் பாக்குறது அப்படின்னு வந்து பார்த்தா இந்த கிழவர் வாலிபராய் நிற்கிறார் மன்மதனை விஞ்சக்கூடிய அழகோடு இருக்கிறார் என்ன ஆச்சரியம்னா நீ அங்க கூப்பிட்டியே அந்த நம்பர் நான் தான் அப்பதான் மன்னனுக்கு புரியுது ஆகா சாட்சியா சிவபெருமான விளையாடுறா அனுப்பி விழுகா அப்படின்னு மனு முடித்தார் என்று கதை சொல்லுவாங்க இப்ப என்னடானா இவர் கிழவராய் இருந்த போது இவரை பார்த்து கேலி பண்ணாங்களே யாரு யுதிஷ்டர் சாரி தர்மராஜா அதாவது யம அடுத்து இந்திரன் வாயு அஸ்வினி தேவர்கள் இவர்கள் ஐவரையும் பார்த்து சிவன் சாபம் போட்டாரான் ஏண்டா நான் கிழவனா வந்தா உங்களுக்கு அவ்வளவு கிண்டலா இருக்குதா நான் சொக்கட்டா நாடியை பார்த்து பரிகாசம் பண்ணினதுனால நீங்க அஞ்சு பேரும் பாண்டவர்களாக பிறந்து சொக்கட்டா நாடி சூதாடி காட்டுக்கு போங்கடா அலைங்கடா அங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படின்னு சாபம் போட்டாரான் அப்படிதான் அவங்க காட்டுக்கு போனாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதெல்லாம் பூர்வ ஜென்ம கதை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் சனி பிடிக்கிறது பாருங்க நீங்க நினச்சு மனுஷனா பிறகு பிரம்மாவுக்கும் கஷ்டம் உண்டு கஷ்டம் உண்டு கோடி தேவர்களுக்கும் கஷ்டம் உண்டு இந்த விஷயத்துல பொது உடைமை எல்லாருமே ஈக்குவலா கஷ்டப்படுகிறோம் அதனால இங்கே பகதாம் அப்படிங்கிற போது உங்களை என்றால் அது இந்திரன் படிச்சா இந்திரனை குறிக்கும் தேவன் படித்தா தேவர்கள் படித்தா தேவர்களை குறிக்கும் அப்படி அனைவரையும் குறைக்கும் பாஸ்வதா பாஸ்வத்தகாங்கிறது அங்க சந்தி பெற்று பாஸ்வதோன்னு வந்திருக்கு பாஸ்வதகான சூரியன் அதாவது ஒளியை உமிழும் சூரியன் அவன் வந்து எல்லாருக்கும் காமனா சட்டம் போடுறவன் அந்த பாஸ்வதகானா சூரியனுடைய அக்ரேசரகா அக்ரேசரகான முன்னே செல்லுகிறவன் கோயன் அவனுக்கு முன்னே அமர்ந்திருக்கிறான் இவன் யாரு அருணன் சூரியனுக்கு முன்னே அமர்ந்திருக்கிற அருணன் இந்த ரெண்டு பேருடைய சம்பந்தமானது நிரந்தரமானது நித்தியமானது இது முறிக்க முடியாதது இவர் டிரைவர்னா அவர் வந்து ரைடர் அவர் ரைடர்னா இவர் டிரைவர் இது நித்திய சம்பந்தம் இந்த அயர்லாந்து ஒரு நாடு இருக்கு சின்ன நாடு அங்க ஒரு சட்டம் போட்டிருக்கான் அங்க டைவர்ஸே கிடையாது கல்யாணம் பண்றதுக்குனாலும் நல்லா யோசிக்க வேண்டியது மாட்டிக்கிட்டீங்கன்னா டைவர்ஸே கிடையாது உங்களுக்கு விவாகரத்தை கேட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படி ஒரு சட்டமே கையில் அந்த கேஸ் எடுத்துக்கவே மாட்டான் கோர்ட்ல எலியும் பூனியமா அடிச்சுக்கிட்டாலும் சரி நாயும் பூனியமா கடிச்சுக்கிட்டாலும் சரி ஒரு வீட்டில் வாழ வேண்டிதான் அப்படின்னு சட்டம் போட்டிருக்கான் அது மாதிரி இங்கே சூரியனும் அருணனும் ஒரு நிரந்தர சேர்த்து இவங்களுக்குள்ள பிரிவே கிடையாது இவனுக்கு அவனா டிரைவர் அவனுக்கு அப்தா ரைடர் அதான் பாஸ்வதா அக்ரேசரகா அக்ரேசரகனா முன்னே இப்போ சைவத்துல வந்து எல்லாத்துக்கும் விநாயகரை சொல்ற மாதிரி சூரிய நாராயண வழிபாட்டுல நம்பர் ஒன்னாக அருணனை சொல்கிறாரு அவன்தான் முன்னோடி அதுக்கப்புறம் இங்கே இந்த விநாயகரை பத்தி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்ஃபர்மேஷன் என்ன தெக்கதான் விநாயகர் பிரம்மச்சாரியா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கதை பேர் சொல்றோம் எங்க அம்மா பார்வதி மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அரசு மருத்துல உட்காந்துருக்கிறாரு தன்னை சுத்த வர்ற பொண்ணுங்களை எல்லாம் பாக்குறாருனா எந்த பொண்ணாவது தேருமானு இன்னைக்கு வரைக்கும் தேர் இல்லையா எல்லாம் மூஞ்சி மூஞ்சியா இருக்குதான் அப்படின்னு நம்ம ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா வடக்கு போனீங்கன்னா வட இந்தியாவில் விநாயகருக்கு ரெண்டு ஒய்ஃபு ஒன்னு சித்தி ஒன்னு புத்தி அது மட்டும் இல்ல ஆளுக்கு எடுத்துக்காரா வட இந்தியாவில விநாயகர் பெரிய குடும்பி இங்கேதான் கட்டபெருமாச்சாரியா வச்சிருக்கிறோம் அங்கெல்லாம் புராண வித்தியாசம் இப்போ இங்கே அக்ரேசரகா முதலே முன்னே செல்கிறவன் சக அவன் எவன் அருணன் திரிலோக்கியும் அட்டதி அதாவது இந்த குதிரைகளை அவன் ஆசிரியித்து அடைக்கலம் புகுந்து அல்லது சூரியனை அடைக்கலம் புகுந்து ரெண்டுக்கும் பொருந்தும் இந்த சூரியனுடைய கருணையினாலே அல்லது இந்த குதிரைகளுடைய பின்பக்கம் இருக்கிறது குழுமையினாலே சம்ஸ்கிருத்திய அப்படின்னா சாதாரணமா ஸ்ரா ஆசிரியத்தல் சரணடைதல் சம்ஸ்கிருத்தியனா சரணடைந்து அதாவது சூரியனுடைய அருளை சரணடைந்தல் அல்லது இந்த குதிரைகளுடைய கருணையினாலே அதாவது சரணடைங்கிறது நம்ம பிரேயர்ன்னு சொல்றோம் இல்லையா மெடிடேஷன் அதுதான் மனசாலே வந்து ஒரு தெய்வத்தினுடைய பாதங்களை பற்றுதல் அதான் சரணாகுது தியானம் இந்த வியட்நாம் போர்ல அமெரிக்கா அடி வாங்கிச்சு ஒரு தடவை உடனே அமெரிக்கன் கவர்மெண்ட்ல என்ன பேசுனாங்க நம்ம ஆயுதங்கள்ல நாம ஒன்றும் குறையில்லை வீரர்கள் எண்ணிக்கையிலயும் குறையில்லை எல்லாம் ஆரடிக்கும் மேற்பட்டவனுங்க அப்படி இருந்தும் ஏன் அவனுக்கு தோற்று போனானு தெரியலையே என்று ஒரு இன்டெலிஜென்ஸ் கமிட்டி ஒன்று நியமிச்சான் நம்முடைய படை வீரர்களுடைய திறமையை வளர்ப்பது எப்படி அந்த கமிட்டி என்னென்னமோ யோசனை பண்ணி பார்த்து ஒன்னும் முடிவு கும்பிட முடியாமல் இருக்கிற போது ஈஸ்டர்ன் திங்கிங் உள்ள ஒரு ஆள் சொன்னாரா இந்த கிழக்கு நாடுகளிலே அறிவு திறமையை வளர்க்கவும் உடல் திறமை திறமையை வளர்க்கவும் மெடிடேஷன் ஒன்னு சொல்றாங்க யோகிக் மெடிடேஷன் அதை நம்ம சோல்ஜர்ஸுக்கு கொடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு சில சோல்ஜியர் ஒரு மாசம் பண்ண வீரர்களுக்கு அதிகமான திறமை உண்டானது அதாவது வலி பசி தாகம் இவற்றை தாங்கிக் கொள்ளும் சக்தி அதிகமானது தோல்வி அதிர்ச்சி ஏமாற்றம் இவைகள் ஏற்பட்டாலும் மனத்தினுடைய சமநிலையை நடுவுவிடாமல் யுத்தம் செய்யக்கூடிய திறமை ஏற்பட்டது நல்ல காமா பொறுமையா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டது என்று கண்டு அந்த வியட்நாமுக்கு என்று அனுப்பப்பட்ட போர் வீரர்கள் அனைவருக்குமே திபெத்திலிருந்து சில விச்சுக்களை வரவழைத்து மெடிடேஷன் சொல்லிக் கொடுத்து பிறகு சண்டை போட்டு வென்றார்கள் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு அதனால நீங்க ஒரு நாளைக்கு கால் மணி நேரமாவது புத்தியை ஒருநிலைப்படுத்தி மெடிடேஷன்ல அமர்வது உங்களுடைய மன ஆற்றலையும் புத்தி ஆற்றலையும் பெருக்கும் இப்ப இங்க உட்காந்து இதுவே ஒரு யோகா இதுக்கு பேர் சிரவண யோகா அப்படிங்கிறது அதாவது காதுகளாலே பகவத் மகிமையை கேட்கக்கூடிய ஒரு யோகம் இதுக்கும் பலன் நிறையா சொல்லியிருக்கு இந்த கான்சன்ட்ரேஷனே உங்களுக்கு ஒரு பெரிய டிசிப்ளின் இப்படி வரும்போது இந்த சமுதாயமே ஒரு வித்தியாசமான சமுதாயமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபில்மை போட்டு பாருங்க ஒரு விசிடி எடுத்து இங்கிலீஷ் படம் போட்டு பாருங்க அந்த படத்தில் கால் மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு மூணு தடவை டமால் டுமியின்னு சுட்டுக்குவானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்குவானுங்க மேஜர் தூக்கி எறிவானுங்க என்னமோ வரும் அப்படியே அந்த படத்தை நிப்பாட்டுங்க நம்ம தமிழ் சினிமா போட்டு பாருங்க உடனே போட்டு பாருங்க அந்த சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு அந்த மக்கள் எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடுகிறார்கள் என்ன மாதிரி பண்பாடு என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறார்கள் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் சினிமான்னா இந்த கால சினிமா இல்லைங்க அதுவே ரொம்ப கண்டாவியா இருக்கு அவங்களோட மோசமா இருக்கும் நான் சொல்லுது நல்ல பண்பட்ட பழைய திரைப்படங்களை போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல கலாச்சாரத்தை காட்டக்கூடிய ஒரு படம் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முறையில் உள்ள வேறுபாட்டை நம்ம அதில் பார்க்கணும் அதனால இந்த மெடிடேஷன் ஆனது இந்தியர்களை மேம்பட்ட மக்களாக வைத்திருக்கிறது இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்பவும் பண்பட்ட வாழ்க்கை வாழ்றது யாருன்னு நாம சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க ஏன்னா வீட்டுக்கு வீடு மாமியார் மாரி சண்டை நடக்குது மகங்கார மாட்டி முழிக்கிறான் அவனை போயிடே உலகத்திலேயே நீ தாண்டா சிறந்த குடிமகன் சொன்னா அவன் பேரறிஞ்ச மாதிரி ஆயிடுவான் உண்மை என்னன்னா நீங்க மேல்நாட்டு மக்களோடு மற்ற நாட்டு கம்பேர் பண்ணி பாக்குற போது நாம எவ்வளவோ ஒரு சிங்கரைஸ்ட் லைஃப் வாழ்றோம் நம்ம லைஃப் வந்து ஒரு ஹையர் பிளேர்ல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் காரணம் இதுதான் சம்சரித்திய திரிலோக்கியும் அட்டதி திரிலோக்கின மூன்று உலகையும் சுற்றுகிறான் அட்டதி சுற்றுகிறான் அழைகிறான் பட்டுதரகி தாப்பியமான பட்டு ரொம்ப ஷார்ப்பான தரம் என்றால் அதிகம் அதிகமான உஷ்ணத்தினால் தாப்பியமான சூரியனுடைய கதிர்களாலே அவன் மிகவும் வாட்டப்பட்டும் கூட மயு கைகி கிரணங்களாலே கிரணங்களாலே அவன் வாட்டப்பட்டும் கூட ஆராத்து ஆத்துனா அருகே சூரியனுக்கும் அருணனுக்கும் உள்ள தூரமானது ரொம்ப கொஞ்சம் அப்படி வாட்டப்பட்டும் கூட ஆறாம லேக்கா இவ நந்தவனம் தோட்டம் லேக்கானா வரிசை அதாவது இந்த பச்சை குதிரைகள் ஏழு வரிசையா இருக்கிறத பார்த்தா ஏழு நந்தவன்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறான் அழகா இருக்கிறான் ஆறாமேகா நந்தவனங்களினுடைய வரிசை அந்த அழகே அழகுங்கிற அதை பார்த்தா என்ன அழகா திருமால் சம்பந்தப்பட்டது எல்லாமே அழகு அங்கு கோரத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை சில தமோ குண தேவதைகள் இருக்கும் இந்த சுடுகாட்டில் போனீங்கன்னா வாய்க்கினுடைய சில பேர்ல சில தெய்வங்கள்லாம் வச்சிருப்பான் தலைமுறையை விரிச்சு போட்டுக்கிட்டு கையில வேலைக்கு வேலை வச்சுக்கிட்டு சூளம் நிர்வாணமா பயங்கரமான பலியெல்லாம் கேட்கக்கூடிய சுவாமிகளார் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே சாத்விக தெய்வமாய் அழகாய் இருக்கின்றன பச்சை குதிரைகள் அப்படின்னு திருமால் அழகை பத்தி சொல்லுவாங்க அரங்கனுக்கு நடை வரதனுக்கு கொடை அழகருக்கு படை அமுதனுக்கு கிடை மன்னாருக்கு தொடையழகு சாரதிக்கு உடை அழகு இது எல்லாமே பெருமாள் பேரு அரங்கனுக்கு நடை ஸ்ரீரங்கம் பெருமாள் இருக்கிறார அவருக்கு ரங்கநாதன் அரங்கன் பேரு அவரு திருவிரிபுலா ஒருவர் அவர் திருவிதி உலா வரும்போது பாதகைகளை முன்னே வச்சு வருவாங்க அப்ப தூக்கிட்டு வர அர்ச்சகால் வந்து அப்படி மெல்ல மெல்ல ஆடி அசைஞ்சு பெருமாளை கொண்டு வருவாங்க அவர் ஒய்யாரமா உல்லாசமா வர்றாருன்னு அதனால அரங்கன் திருவிதி வரும்போது அந்த நடையழகே அழகு இந்த ரங்கராஜனை பத்தி கிண்டல் பண்ணி நக்கீர்ன்னு பத்திரிகை அதுல அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார்னு ஒரு ஐயங்கர் எழுதிட்டு பயங்கரமா பெருமாளை பற்றி ஆபாசமாக அசிங்கமாக அரங்கனுக்கு நடை வரதனுக்கு குடை அழகு காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய கொடை இருக்கு மற்ற கோவில் கொடையை விட ரொம்ப விசேஷமா அதுல ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்லுவாங்க துட்டாச்சாரியார் ஒருத்தர் இருந்தாரா அவரு வந்து வழக்கமா வருஷ வருஷம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய கருட சேவையை பாக்குறவரா ஒரு நாள் அந்த கருட சேவை நடக்கிற போது காஞ்சிபுரத்தில் இருக்க முடியல பக்கத்துல வேறொரு ஊருக்கு வேறொரு காரியார்த்தமா போயிட்டார் அங்க இருந்து இவருக்கு ஐயோ நான் கருட சேவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்பி பெருமாளே நான் இல்லாம கருட சேவை நடக்குதா உன்னுடைய லட்சோபலட்சம் பக்தர்களை நான் முக்கியமானவன் உனக்கு தோணலையாம் கதறினாராம் உடனே அவருடைய கண்ணுக்கு இவர் இருக்கிற ஊர்ல கருட சேவை காட்சி என் பெருமாள் அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா காஞ்சிபுரத்துல திடீர் என்று பெருமாளுக்கு கொடை பிடிச்சிருந்தவங்க அந்த கொடை சாஞ்சி பெருமான மறைச்சிருச்சு யாருமே பார்க்க முடியல அந்த கொடையை தூங்கினாலும் கிளப்ப முடியல நல்லா கண்ணார மனசார அஞ்சு நிமிஷம் சேவிச்சார் நன்றி நன்றினர் அதுக்கப்புறம் அந்த காட்சி இங்கே மறைஞ்சது அங்கே குடை நிமிந்தது இந்த ஞாபகமாக இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் கருடசேவ வருஷம் ஒரு சமம் நடக்கிற போது அந்த திருவிதி உற்சவத்தின் போது பட்டாச்சாரியார் திடீர்னு துடாச்சாரியார் குடைசேவையே அப்படின்பாரு உடனே டக்குன்னு குடையால் முடிடுவாங்க பெருமாளை அப்போ யாரும் பெருமாளை பார்க்கப்படாது ஐதீகம் என்னன்னா இப்போ அவர் துடாச்சாரியை காட்சி கொடுத்துட்டுருக்காருன்னொரு ஊருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த ஞாபகமாக இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு அவரு தொட்டாச்சாரியார் அவ்வளவு பெரிய மகானா இருந்தார் அதனால வெளியூர்ல இருந்தே அவரு ரிமோட்ல வாங்கினார் சர்வீஸ் நம்ம வாங்க முடியுமா நமக்கா குடையை மறைப்பாரு அவரு நம்ம இருக்கிற மறைச்சா மறைப்பாரு தவிர அங்க மறைக்க மாட்டாரு அவருக்கு அந்த ஒரு சலுகை செஞ்சார் வரதனுக்கு கொடை அழகு அழகருக்கு படை அழகு அழகர்னா மதுரை திருமாலின் ஜோலை நாங்கெல்லாம் அழகர் கோயில் தான் சொல்லுவோம் திருமாலி ஜோலை தெரியுது அழகர் கோவில் அவருக்கு கள்ளழகர்னு பேரு கல்லர்களுக்கு இஷ்ட தெய்வம் அந்த அழகர் வருஷம் ஒரு தடவை ஆத்துல வந்து இறங்குவார் வைகாத்துல வந்து இறங்குவார் மீனாட்சி கல்யாணத்தை பாக்குறதுக்கு அப்ப அவரை சேவிக்கிறதுக்கு மதுரை ஜனமே திரண்டு போயிருக்கும் அங்க அந்த பக்தர் படை இருக்கே அவ்வளவு அழகா இருக்குமா அழகருக்கு படை அழகு நான் வருஷா வருஷம் பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன் இருபது வருஷம் அத பார்த்து ரசிச்சிருக்கேன் அழகரை பார்த்து ரசிக்கிறதா அவரை பார்க்க வந்த ஆள்களை பார்த்து ரசிக்கிறதான்னு அப்படி இருக்கும் எள்ளு போட்டா கீழே விழுகாது பக்தர்கள்லாம் அவ்வளவு பரவசப்பட்டு அந்த சுந்தராஜ பெருமானை சேவிப்பார்கள் ஆற்றுல தண்ணி ஓடுதா இல்லையானே கண்டுபிடிக்க முடியாது எல்லா ஜனங்களும் ஒரு கண்கால அளவு முழங்கால் அளவு தண்ணிட்டு அழகரை செய்ய கண்கொள்ளாத காட்சி அதான் அழகருக்கு படையழகு அமுதனுக்கு கிடை அழகு அமுதன் கும்பகோணம் ஆறாவது பெருமாள் கும்பகோணத்துல படுத்திருக்கிற பெருமாளுக்கு ஆறாம் பெருமாள் வேறு அவனா சொல்றாங்க கிடை அழகுன்னு பள்ளி பெருமாள் எத்தனையோ கோயில்கள் இருக்கிறார் ஆனா இந்த கும்பகோணம் ஆறாவது பெருமாள் படுத்த மேி பாதை எந்திரிச்சிருப்பார் கிடந்தவாறு எழுந்திருந்து பேச வாளினே கேசவனே அப்படின்னு திருமழசி ஆழ்வார் திருமழிசி ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை பார்த்து ஆறாம் பெருமாளை பார்த்து எல்லாருக்கும் சேவை சாதிக்கிற மாதிரி தான் எனக்கு சேவை சாதிக்கிறீர் நான் வந்தாலும் படுத்து கிடப்பீர் மற்றவா வந்தாலும் படுத்து கிடப்பீர்ன்னா அப்புறம் என்னதான் வித்தியாசம் நீ இங்கே தான் இருக்கிறீரா நான் வந்திருக்கிற உங்களுக்கு தெரியுமா தூங்கிட்டு இருக்கிறீரா ஒய் கொஞ்சம் எந்திரிச்சு பேசுமையா அப்படின்னார் உடனே எல்லாரும் பார்க்க அவர் அப்படி எந்திரிச்சிட்டார் கற்சிலையால் ஆன அந்த மூர்த்தி அப்படியே எழுந்தது எந்த அளவுக்கு எழுந்ததுன்னா மத்தியானம் படுத்துட்டு இருக்கிறோம் காலிங்கல் சத்தம் கேட்குது உடனே கட்ல விட்டு எழுந்திரிச்சு யாருது அப்படி எந்திரிக்கிறோம்ல யாரும் இல்ல பால்காரமா படுங்க அப்படின்னு ஒய் சொல்லிடுறா உடைய படுத்துறான் அந்த அளவுக்கு இந்த பெருமாள் எந்திரிச்சாராம் உடனே இவர் சொன்னார் திருமணசி ஆழ்வார் இந்த அளவு சூப்பரா இருக்கியா நீர் இப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்காக அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பெருமாள் மட்டும் பாதி எந்திரிச்சமேக்கு அதனால் அவருக்கு உத்தான சாயி பெருமாள் படுத்திருந்து எழுந்த பெருமாள் அர்த்தம் அது பாக்குறதுக்கு அழகாக அமுதனுக்கு கிடையழகு கிடையினா கிடத்தல் படுத்தல் மன்னாருக்கு தொடையழகு ராஜமன்னார் இருக்கிறாரே அவருக்கு தொடையழகுனா இந்த ரம்பா உருவசி சினிமா காரி நினைச்சிடாதீங்க தொடையை காமிக்கிறார்க்க நமக்கு அதவனும் தெரியும் வேற என்ன தெரியும் தொட மாலைன்னு அர்த்தம் தொடுக்கப்படுவது தொட ஆண்டாள் மாலை தொடுக்கிறார் சூடி கொடுத்த சுடர்கூடிய அல்லவா ஒவ்வொரு பூவை வச்சு கட்டும் போதும் ஒரு பாசுரம் சொல்லி சொல்லி தொடுத்தார் ஆச்சியார் திருமொழியும் ஆண்டாள் திருப்பாவையும் மாறி மாறி சொல்லி கட்டினான் அந்த ஆண்டாள் கொடுத்த மாலையை சூட்டிக்கிட்டு ரங்கமன்னாரும் சரி ராஜமன்னாரும் சரி காட்சி அளிக்கிறார்கள் அந்த மன்னாருக்கு தொடையழகு அந்த மாலை அழகு ஆண்டாள் மாலைன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அடுத்து சாரதிக்கு உடையழகு சாரதினா திருவள்ளி கேள்வி பார்த்து சாரதி பெருமாள் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாயிருந்தவர் அவருக்கு இந்த முறுக்கு மீசையோட அலங்காரம் பண்ணி விடுவாங்க பாருங்க கீதோபதேசத்துக்கு ராஜா அலங்காரமா இருக்க அந்த மாதிரி அலங்காரத்தை எங்கேயும் அதான் சாரதிக்கு உடையழகு அப்படின்னு அரங்கனுக்கு நடையழகு வரதனுக்கு கொடையழகு அழகருக்கு படையழகு அமுதனுக்கு கிடையழகு மன்னாருக்கு தொடையழகு சாரதிக்கு உடையழகு நமக்கு என்ன அழகு ஒண்ணுமே அழகு இல்ல இப்போ இந்த பெருமாள் இவ்வளவு அழகோடு இருக்கிறார் அது மாதிரி ஆறாம லேக்கா இவ நந்தவனத்தின் வரிசை போல பச்சை குதிரைகள் ஏழு நிற்கின்றன ஹரித மணி ஷியாமலாம் ஹரித்தனா பச்சை கிரீன் மணினா மரகத மரகதக்கற்கள் ஷியாமலாம் அஸ்வபங்கும் வரிசையாக நிற்கின்ற அந்த பசுமையினாலே அவர் குளிர்ச்சி அடைகிறாராம் அந்த குதிரை பச்சை என்ன உடனே இவருக்கு ஞாபகம் வருது இந்த சுப்பு ஆறுமுகம்னு ஒரு வில்லுபாட்டுக்காரர் இருக்கார் அவர் வந்து தன்னுடைய கச்சேரியில அவன் எடுத்துடுவார் ஒரு அழகு இருக்குங்க என்ன அழகுன்னா தமிழ்ல தானா வந்து வல்லினம் மீனா வந்து மெல்லினம் இல்ல இட இனம் மூணு இனம் அங்க இருக்குதுங்க அந்த மூணு இடத்துல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு தமிழ் புலவர்களுக்கே ஸ்ட்ரைக் ஒரு விஷயம் இந்த வில்லு பாட்டுக்காரருக்கு அது மாதிரி இந்த பச்சை பார்த்த உடனே இவருக்கு மரகதக்கல் நினைவுக்கு வருது நமக்கு கூட வராது அப்படி ஹரிதமணி ஷியாமலாம் அஸ்வபங்கி அஸ்வபங்கி அப்படின்னு சொன்னா குதிரையினுடைய வரிசை ஏழு குதிரைகள் வரிசையா நினைக்கிறது இல்லையா அதான் பங்கா வரிசை இந்த பங்கிங்கிற வார்த்தை தான் கல்யாண சாப்பாடு போடுற இடத்துல பந்தின்னு மாறி இருக்கு பந்தியில உட்காருங்க பந்தில உக்காருன்னா பங்கியில உட்காருங்கன்னு பங்கா வரிசையா உக்காருங்க நீங்க பாட்டுக்கு பிரசாதத்துக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்காதீங்க கல்யாணம் வந்திருக்கிற ஆயிரம் பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சான்னா எப்படி பரிமாற முடியும் சொல்லுங்க அதனால பங்கியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுது பங்கியா உக்காருங்கிற மாதிரி பந்தியில உட்காருங்க அப்படின்னு சொல்லுங்க வரிசையா இருக்கிறதா அழகா இருக்குறது எனக்கு ஒரு ஞாபகம் வருது மதுரையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு வெண்கல சிலை உண்டு அந்த சிலை முன்னால அவர் ஆர்மி முதல்ல ஏற்படுத்தி இந்திய விடுதலை போராட்ட படையின் அதுல அவர் செத்த பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மீதி இருந்த படை அவருடைய பிறந்த நாளைக்கு வருஷா வருஷம் அந்த வெண்கலச் முன்னால வந்து நின்று செல்யூட் பண்ணுவாங்க ஒரு நூத்தம்பது பேர் இருந்தாங்க நேதாஜி காலத்தை சேர்ந்தவங்கன்னா வயசானவங்க தானே நூத்தி ஐம்பது நூத்தி இருபத்தஞ்சு ஆச்சு அப்புறம் நூறாச்சு என்ன ஆச்சுங்க செத்து போயிட்டாங்க ஒருதான் செத்து கடைசியில இந்த வருஷம் ஏழே ஏழு பேர் தான் வந்து செல்யூட் பண்ணுவாங்க அந்த ஏழு பேர் ஆயிட்டமே நம்ம விடல அந்த யூனிஃபார்ம் மாட்டி தேசபக்தியோட செல்யூட் பண்ணி அதுல ஒரு பெண்மணி எண்பத்தி மூணு அந்த மிலிட்ரி யூனிஃபார்மை மாட்டி செல்யூட் அடிச்சு அன்னைக்கு ஒரு நான் சாப்பிட மாட்டேன் நேதாஜியுடைய பிறந்த நாள் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்களில் கண்ணீர் மல்க சொல்லி தேசபக்தி எப்படிலாம் இருக்கு பாருங்க அப்ப தேசபக்தி நாட்டில் இன்னும் சாகவில்லை அப்படி ஏழு குதிரைகள் ஏழு வீரர்கள் வந்து நின்னாங்கன்னு சொன்னீங்களா ஏழு குதிரைகள் இருப்பதை பார்த்து இவன் குளிர்ச்சி அடைந்தான் என்கிறார் ஸ்லோகத்தை படிச்சேன் நோ மூர் சின்ன வாஞ்ச விவசாயி பாந்தேத்ராணி தூ பாம் பாஸ்வது திரோக்கி மாட்டதி படுத்துறை ஸ்தாபியமானோ மயு கைகி ஆராத் ஆறாமலே ஹரிதமணி ஷியாமலாம் அஸ்வபங்கிம் இன்றைய உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமி பயமே அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடுமணித்தூர் கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வர சனிக்கிழமை ஆடி கிருத்திகையான் அதனால சனிக்கிழமை நம்ம இங்கே உபன்யாசம் வச்சுக்க முடியாது முத்துமரன் கோவிலுக்கு ஆனால் எல்லா சொற்பொழிவும் நடைபெறும் நாளைக்கு சுதர்சன சுதகம் உண்டு நாளைக்கெல்லாம் இங்கே தான் வெள்ளிக்கிழமை இங்கே தான் ராமாயண தனி சுகம் மட்டும் அங்கே ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் இங்கே நாலாயிரம் இங்கே சூரிய சுதர்சனம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சிதகத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்